அவர்கள் சளியை கண்டார்கள் இது அவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியது அதன் பிரதிபலிப்பு அவர்களின் முகத்திலும் காணப்பட்டது அவர்கள் எழுந்து தம் கையால் அதை சுரண்டினார்கள் நிச்சயமாக உங்களில் ஒருவர் தொழுகையில் நிற்கும் போது அவர் தம் இறைவனிடத்தில் அந்தரங்கமாக உரையாடுகிறார் அவருக்கும் கிபிலாவுக்கும் இடையே அவனது இறைவன் இருக்கிறான் எனவே எவரும் கிபிலா திசையை நோக்கி உமிழக்கூடாது கீழோ அவர் உமிழ்ந்து கொள்ளட்டும் என்று நபிசல்லம் வாஹும் அலேஹி செல்லம் அவர்கள் கூறிவிட்டு தம் மேலங்கியின் ஒரு பகுதியை பிடித்து அதில் உமிழ்ந்து அதன் ஒரு பகுதியை மறுபகுதியுடன் கசக்கிவிட்டு அல்லது இவ்வாறு அவர் செய்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள்